ஹதீஸ் எழுபத்தி ஐந்து எபுன் அப்பாஸ் ரதியல்லாகும் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லம்லாஹும் அலிஹல்லம் அவர்கள் என்னை அணைத்து இறைவா இவருக்கு வேத ஞானத்தை கற்றுக்கொடு என்று கூறினார்கள்